அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலேந்திய சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு ஆணவம் வேண்டாம் மனிதர்கள் மட்டுமல்லாது உலகில் பிறந்திருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தான் என்னும் ஆணவமும் அகங்காரமும் அவர்கள் வாழ்வில் கலந்த ஒன்றாக காணப்படுகின்றது எறும்புக்கும் ஆணவமுண்டு யானைக்கும் ஆணவமுண்டு பிறகு மனிதருக்கு சொல்லவா வேண்டும் ஒரு சிறிய சாதனையை சாதித்துவிட்டாலே தன்னை வெல்ல யாராலும் முடியாது என்கிற ஆணவ பித்து தலைக்கு எறிவிடுகிறது அப்படி உச்சந்தலை வரை கணம் கூடிவிட்டால் பிறகு எந்த சாதனையையும் சாதிக்க முடியாது தமிழ் திரைப்பட நடிகர் கலைவாணர் ஒரு கோடு ஒன்றை போட்டு அதனை அளிக்காமலேயே சிரிவதாக்குவது எப்படி என்று கேட்டு ஏற்கனவே வரைந்த கோட்டுக்கு பக்கத்தில் அதைவிட பெரிய கோடு ஒன்றை வரைந்துவிட்டு இப்போது முதலில் வரைந்த கோடு அதனை அழிக்காமலேயே சின்ன கோடாகிவிட்டது என்பதை விளக்கி கூறுவார் ஆம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நம்மை விட பெரியவர் யாரும் இல்லை என்கிற ஆணவத்தை வளரவிடக்கூடாது வளரவிட்டாலும் பெரியவர் யாரென மற்றவர் வந்து உணர்த்தி விடுவார் அல்ல பணிவு என்னும் பண்பினால் உணர்த்தி ஆணவம் அழிவை தரும் அடக்கம் உயர்வை தரும் சிந்திப்போம் நம் வாழ்வில் ஆணவத்தை அகற்றுவோம் நன்றி